சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பியால் கற்க பாவதம் குரு கிருப்பியால் கற்க பாவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ருக்மிணி கல்யாணம் ஒரு இன்ட்ரெஸ்டான இடம் பார்ப்போம் அப்போ கண்ணன் பாலராமனும் கல்யாணம் பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி அவர்கள் வந்து அவர் வரவழைத்தார் அந்த ஜனங்கள் அதாவது குன்னிலபுர ஜனங்கள்லாம் கிருஷ்ணன் வந்திர தெரிஞ்சு கொண்டு கண்களால் அப்படி அஞ்சலி பண்ண மாதிரி அவருடைய திருமுகமான தாமரை மலரை பார்த்து அப்படியே பானம் பண்ணுறார்கள் அப்போ பிரார்த்தனை பண்ணார்கள் கிருஷ்ண பகவானுக்கு ருக்மிணி தான் சரியான பத்னி வேற உத்தரில் எந்த ஒரு தோஷமும் குற்றமும் இல்லாத இல்லாத அவளுக்கு இவர் கணவன் இவளுக்கு அவர்தான் அவர் அவர் கணவன் கிருஷ்ணனுக்கு ருக்மிணி தான் பத்னி ஆகக்கூடியவள் வேற யாரும் கிடையாது அதே மாதிரி குற்றம் இல்லாத இவர் தான் ருக்மிணிக்கு பதி எப்படி அவர்கள் பேசினது கடைசியாக பார்த்தோம் மேலம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துலேருந்து மேல பார்ப்போம் கிஞ்சி சுச்சரித்தம் எண்ண தேன துஷ்ட திருலோகிருத்த அனுகிருணாத்து கிருத்து வைத்தர்வியாக பாணிமுச்சு கிஞ்சி கிஞ்ச சுச்சரித்த சுச்சரித்த சுச்சரித்த சூச்சரி தின துஷத்திருடோ அனுகிருத்து வைதர் பணிமச்சுஞ்சி சூச்சரித்த எண்ண துஷ திருடோதி அனுகிருத்து கிருதர் பாணிமுச்சு கனாச்சாந்தபுராட்தம்பி காலய வரந்தோசனாட்தம்பி காலையம் நரிஜோ திரும் பாதபல்வம் அனுாியே முராம்பவம் சனுஜம் எதவா மாதபிகம் சகீபரிவ गुप्ताजपट सूर सन्नदायुर मृदंगशंखणवा तूर्यीर्च्ञि यथवागे साधं सखीबिगे पिवाता गुप्ताजपट सूर सन्नद बुद्यतायुर मृदंगशफणवा तूर्यी जज्ञिरे नानोपहार नानोपहार बलि वारुख्य सहस्रजा नानोपहारफलि नानोपहारबलि वार मुख्य सहस्रद्रगंधव स्वलंकृता नानोपहारबलि वार मुख्य सहस्रर वार मुख्य सहस्रथ स्रगंधवस्भ जपत् स्वलकृता गायवंत गायक वाद्यवादका वधूं जग्म सूतमागरवि गाय துவந்த வாதிய பரிவரிய வதூன் ஜகுமு சூத்தமா சூத்தமாந்தி ஆசா தேவீ சதனபராம்புகே சாந்த பிரவேச அம்பி காசா தீசம் தௌத்தபராம்புஜ பஸ்ப்ப சூச்சிகேஷாந்த பிரவேச அம்பி காந்தம் அம்பி காந்தம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோக்கம் மூலம் அம்பத்தி மூணாவது அத்தியாயம் தமஸ்க்க உத்தரா நம்ம விட்ட இடத்துலேருந்து முப்பத்தி ஏழாவது விட்டம் முப்பத்தெட்டிலிருந்து மேலப்பாற்பம் கிச்சரி சுச்சரித்தேன் துஷா திருலோக அனுகிருத்து கிருத்து வைத்தா பாணிமச்சு கிஞ்ச சுச்சரித்திருலோகே அனுகிருத்து கிருத்து வைதர் एवं சா கனிய கனா அச்சாந்தபுராட்தி பத்யோஷம் பனியா சனு முந்தரம்புஜம் பத் வியோம் பயோ திரும் பாதப்ப स चाध्यायतीयुगे मुकुंदचरणुज यतवातृस्सा सखीभ पिवाता गुप्ताराजभेरसूरई सन्नद्धि उध्यतायु मृदंगशंकणव तुर्येरियचिरे यंगतृ साखी पिवाता गुप्ताराजभटर्सूर सन्नदि उध्यतायु मृदंगशंखपणवेचि नानोपहारबलि वार मुख्य सहत्सद सुरगंध वस्भ जपत्लंकता ननूपहारबलि वार मुख्या स्रगंधवस्भ जपत्लंकता गायत्रवंत गायक वाद्यवादक परिवार्य वधूम जग्म सूतमागर वन गाय गायक वाद्यवादक पिवार वधूम जग्म सूतमागर वैन गायन गायक वाद्यवादक பரிவியவூ ஜமு சூத்தவன் சூத்தமாகரவன் ஆசா தேவீசராம்புஜ சூப்பியம் சூப்பிய சுச்சிப்ஷாந்த பிரவேஷம் விசா தீசம் தௌத்தபராம்புஜ சமுபஸியம் உபஸ்பிரச்ச சுற்றிகை சாந்தா பிரவேஷ அம்பிகாந்திகம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்ப்போம் முன்னால் எது பார்த்தா எப்படி அங்கே வந்தக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் அவர்களுடைய பெருமை அவர்களுடைய பல பராக்கிரமம் அவருடைய வயசு அவருடைய படை பலம் அவருடைய ராஜ்யத்தினுடைய செழிப்பு அவருடைய செல்வம் இப்படி அந்தந்த தகுதியை வச்சுட்டு அவர் அவர்களுக்கு இஷ்டப்பிரகாரம் மனசு பிரகாரம் உபச்சாரம் அந்த குண்டின தேசத்தினுடைய ராஜா பீஷ்புக ராஜா பண்ணார் கிருஷ்ண மந்திர கேள்விப்பட்டு விதர்ப நகர ஜனங்கள்லாம் தங்களுடைய கண்களிங்கிற ஒரு பாத்திரத்தாலேயே கண்களிங்கிற பாத்திரத்தாலே தாமரமான தாமரை போன்று இருக்கக்கூடிய அவருடைய முகரந்தத்தை மக்கரந்த தேன் அதுதான் அந்த அது மாதிரி அவர் குடித்தார்கள் இவருக்கு பாரியையா பத்னியாக வர்றதற்கு தகுதி பெற்றவள் ருக்மிணி தான் அதே மாதிரி வேறு யாரும் கிடையாது குறையொன்றும் இல்லாதே கோவிந்தனாச்ச அதாவது எந்த ஒரு ஒரு தோஷமும் மாசும் இல்லாத அப்படிப்பட்ட கிருஷ்ணன்னா ருக்மிணிக்கு ஏற்ற அப்படி பார்க்கலாம் சுந்தரகாண்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி துல்லியசீல வயோ விருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணம் ராகவோ அர்ஹதி வைரேகிம் தாம் சேயம் அசிதே இப்படி வால்மீக ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் சொல்கிறார் ஹனுமான் வந்து சீதா புராட்டியை பார்க்குறார் பார்த்த உடனே இந்த லக்ஷணத்தை எல்லாம் க தேடி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நமோத்துராமாய் சலக்ஷ்மாயெல்லாம் பதிமூணாவது சர்க்கத்தில் சொன்னப்பறம் அப்புறம் வந்து அசோகவனத்தை பார்த்து தேடி வந்து கடட்டாக கண்டுபிடிச்சுட்டார் அப்போ வந்து அப்போ சொல்கிற போது அப்போது மனசில் அவர் வந்து இவ்வளவும் ஓடுறது இப்போ இப்படிப்படி சீதா புராட்டி தயார் வந்து அசோகவனத்தில் பார்த்தபோதும் இப்படி அவரை சொல்லவர் ராமனுக்கு சமமான ஒரு சீலம் ஒழுக்கம் வயசு நடத்தை இணையான உயர்ந்த குலம் லக்ஷணம் கொண்ட சீத்தைக்கு ராமன் ஏற்றவன் அப்போ ராமனுக்கு ஏற்றவன் சீதை இப்படி கருப்பு கண்ணன கண்ணாள் இவளுக்கு வந்து நல்ல விழிகள் அப்படிப்பட்ட நம்ம சீதைக்கும் ராமர் தான் ஏற்றவர் அப்படி அவர் பலர் அதே மாதிரி தான் இந்த ஜனத்து இந்த தேசத்து குண்டினபுரத்து தேசத்து ஜனங்கள்லாம் அப்படி அவர்கள் வந்து பார்த்தார்கள் மேலே முப்பத்தி எட்டுலேருந்து பார்ப்போம் இப்படி இருக்க போதும் நாங்கள் ஏதாவது ஒரு புண்ணம் பண்ணியிருந்தால் அதனால் வந்து சந்தோஷமடைந்த பகவான் மூன்று லோகங்களையும் சிருஷ்டி பண்ண காற்று ரட்சிக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஈஸ்வரன் கிருஷ்ணன் வந்து ருக்மனியை விவாகம் செய்ய வேண்டும் அப்படி அனுகிரகம் பண்ண வேண்டும் நாங்கள் பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ அர்ப்பணம் சொன்னார்கள் இப்படி அவரெலாம் பட்டினத்து ஜனங்கள்லாம் இப்படி பிரேமையோட அதான் ஆனந்தத்தோட ஸ்நேகத்தோட அதாவது இது வந்து பிரேமையில் இருக்கிற போதும் இது கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடியதான் அப்போ பிரேமையோடு வந்த இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இப்படி கிருஷ்ணனுக்கு ஏற்றவள் ருக்மணி ருக்மணிக்கு ஏற்றவள் கிருஷ்ணன் தான் அப்படி நாங்கள் புண்ணியம் பண்ணுறா அந்த புண்ணியத்தால் பகவான் பிரீத்தி அடைந்து அப்படி கிருஷ்ணன் ருக்மணி விவாகம் செய்ய வேண்டும் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது கன்னிகையும் அந்த ருக்மிணி தாயாரும் அந்த பட்டை குப்தான் படைகள் காவல் ஆட்கள்லாம் காவல் புரிந்து கொண்டும் அப்படி அந்த புறத்துலேருந்து அம்பிகையினுடைய கோவிலுக்கு நடந்து வந்தாள் புறப்பட்டாள் அந்த ருப்பனியும் கிருஷ்ண பகவானுடைய நன்றாக தியானம் எப்படி தெரியும் போதே பார்க்கல அப்படின்னா இந்த மகாலட்சுமி ஆச்சு அந்த வைக்குண்டத்தில் அங்கே அவருக்கு பாரசேவம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஞாபகம் இருக்கு அந்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னா பண்ணணும் அப்படி தியானம் பண்ணிட்டு கண்ணனுடைய பார கமலங்களை தியானம் பண்ணிட்டு மௌனவர்த்தம் கொண்டும் மௌனவரத்தம் கொண்டும் அப்படியே மாத்திருபிகை சார்த்தம் பாய்மார்களோட அதாவது வய வயசான சுமங்கலி தாயார்களோடையும் சோ தோழிகளால் சூழப்பட்டு சூரை சூரர்கள்லாம் கவசங்கம் பூண்டு கொண்டும் ஆயுதம் தாங்கிக் கொண்டும் அந்த ராஜ பட்டைகின ராஜ காவலாட்கள் காவலாட்கள் அவரெல்லாம் ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி காவல் புரியப்பட்டு அம்பிகையினுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ண தரிசனம் பண்ண பூஜை பண்ணுறதுக்காக கால்நடியாக வரா மிருதங்கங்கள் சங்குகள் பணவ வாத்தியங்கள் தூரிய வாத்தியங்கள் பேரிகைகள் இப்படி பலவிதமான வாத்தியங்கள்லாம் இருக்கு அந்த வாத்தியங்கள்லாம் கோஷம் செய்யப்பட்டன ஆயிரக்கணக்கான வாரபுக்கியாக தாசிகள் வார ஆயிரக்கணிதாசிகள் நானோபகார பலவிதமான நைவேத்தியங்களும் பலிகளோடையும் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பிராமண ஸ்திரீகள் பிராமண சுமங்கலிகள் அவர்கள்லாம் மாலை அதாவது புஷ்ப மாலை பூமாலை சந்தனம் வத்திரங்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் ஒரு கவர் பண்ணத்துக்காது அதோட பா பாட்டு பாடக்கூடியவர்கள்லாம் பாட்டு பாடக்கூடியவர்கள்லாம் அவர்களெல்லாம் பாடிண்டு சூத்தர்கள் மாதர்கள் வ வந்திகள்னு இருப்பார்கள் சூத்தர்கள் மாகதர்கள் வந்திகள்னா ஒருத்தர் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவார் ஒருத்தர் வந்து வம்சத்தை பற்றி சொல்வார் ஒருத்தர் வந்து ஒரு உயர்ந்த பாட்டுகள்லாம் பாடுவார்கள் அப்படிலாம் இருப்பார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு செட்டு ஒரு செட்டு ஒவ்வொரு ஒரு விதமான ராஜகாரியங்கள் பண்ணக்கூடியவர்கள் அப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்து வாத்தியங்கள்லாம் வாசிக்கிண்டு அப்படி கல்யாண பெண்ணை சூழ்ந்து கொண்டு எல்லாரும் வந்தார்கள் அம்பிகையினுடைய ஆலயத்தையும் அடைந்து இந்த அம்பிகா ஆலயம் அதாவது பராசக்தியினுடைய ஆலயத்தை அடைந்து கை கால்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிண்டு அதாவது ஜலத்தால கை காலம் அலம்பிண்டு ஆகமனம் பண்ணி ஆகமனம் பண்ணி புரசியூஜா அதாவது காலையும் கைகளையும் சுத்தம் பண்ணிட்டு உபஸ்பரிசி ஆஜவனம் பண்ணி சுற்றியாக சுத்தமாக ஏகாகிர சித்தத்தோட இருந்து கொண்டும் அம்பிகையனுடைய வந்து சேர்ந்தால் ருக்மணி தாயார் இப்ப விவரமா பார்ப்போம் பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து நான் இதுவரைக்கும் அந்த குண்டினபுரத்தினுடைய ஜனங்கள்லாம் இப்படி பிரார்த்தனை பண்ணார்கள் நாங்கள் இதுவரைக்கும் ஏதாவது புண்ணியம் பண்ணிருந்தால் ஏதாவது குஞ்சு ஏதாவது கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணிருந்தா அதனால் இந்த மூன்று லோகங்களையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய பகவான் பரமாத்மா ஈஸ்வரன் வந்து சந்தோஷமடைந்திருந்தா அவனுக்கு வந்து மனப்பிரீத்தி ஆயிருந்தா சந்தோஷமடைந்திருந்தா ஆனந்தமடைந்திருந்தா அப்போது இந்த கிருஷ்ணன் வந்து விதர்பராஜ தேசத்தினுடைய பெண்ணான ருக்மணியினுடைய a பா பாணி கிரகணம் பண்ணட்டும் ருப் ருப்பணியை கண்ணன் கல்யாணம் செய்து கொள்ளட்டும் எப்படி பிரார்த்தனை பண்ணார்கள் இப்படி பிரே பிரேமையால் அன்பால் ஸ்னேகத்தால் ஒரு அதாவது நம்ம நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகள் பெண் பெண்கள் இருந்தால் அது ஒரு பிரேமம் இருக்காதா இல்லையா அது மாதிரி அப்போது அந்த அன்பு வலையில் மாட்டின்ற இரு கட்டுப்பட்ட நகர ஜனங்கள்லாம் இப்படி பிரார்த்தனை பண்ணி நிற்கிற போதும் அப்படிப்பட்ட கல்யாண பெண்ணான கன்னிகையான ருக்மணி தாயார் படை அந்த புறத்திலிருந்து அம்பிகையினுடைய திருக்கோவிலுக்கு அம்பிகை மந்திரம் கோவிலுக்கு புறப்பட்ட முக்குந்தனான முக்தி கொடுக்கக்கூடியவன் முக்குந்தன் கை விடாதவன் விடாதவன் அப்படிப்பட்ட கண்ணனுடைய திருவடித்தாமர்களே இடைவிடாத மனசுல தியானித்துக் கொண்டும் எப்படி தெரியும் சொன்ன திருப்பார்கடல்ல வைக்குண்ட பாரசேவ பண்றாள் அப்போ அதே மகாலட்சுமி இந்த ஞாபகம் இருக்கு அதே நாராயணன் நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் அப்போ தியானித்து கொண்டோ மௌனவிரதத்தை ஏற்றுக்கொண்டோ தாய்மார்கள் சுமங்கலித்து வயசான சுமங்கலிகள்லாம் தோழிகள்லாம் கூட வர கவசம் கவசத்தை தரித்து கொண்டு ஆயுதம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் செக்யூரிட்டி அவர்கள் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் செக்யூரிட்டி நாலு பக்கம் காவல் புரியும் அப்படிப்பட்ட பவானியான அம்பிகையினுடைய பாரமல பார தாமரைகளை தரிசிப்பதற்காக கால் நடையாவார்கள் அப்போ மிருதங்கம் சங்க தப்பட்ட தூரியம் வேரிகை போன்ற வாத்தியங்கள்லாம் அப்படி முழங்குகின்றன அப்போ என்னன்னா ஆயிரக்கணக்கான தாசிகள் சுற்றி இருக்கார்கள் பல பல விதமான சீர்வரிசைகள்லாம் கையில் கையில் ஏற்றுன்னு வரார்கள் ந நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்ட இந்த பிராமண ஸ்திரீகள்லாம் பிராமணம் வயதான சுமங்கலிகள்லாம் பூ மாலை புஷ்ப மாலைகள் சந்தனம் புது வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு முன்னால் போகிறார்கள் சூத்தர்களும் மாகதர்களும் வந்தி வந்திகளும் பந்திகளும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் பாடகர்கள் பாடுகிறார்கள் வாத்தியவாசிக்களும் வாத்தியங்களை முழங்கின்னு போகிறார்கள் இப்படியும் அந்த கல்யாணப்பினை சூழ்நின்னு போகிறார்கள் தேவியினுடைய ஆலயத்தை பக்கத்தில் போன உடனே ருக்மிணியை வந்து கை காலெல்லாம் ஜலத்தார அலம்பிண்டு சுத்தம் பண்ணிட்டு ஆச்சமனம் பண்ணி சுத்தமாகி மனசை ஏகாகிரப்படுத்திட்டு சாந்தமாக அந்த அம்பிகையினுடைய பக்கத்தில் போகிறாள் இப்போ நாற்பத்தி நாலு மேலே சொல்லுவோம் அதுக்கு முன்னால் இந்த திருஷ்டும் பவானியாக பாரபல்லவம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியம் செய்யணும் ஒரு கா நான் வந்து சின்ன வயசில் இருக்கிற போது அந்த காலத்தில் பவானி சுவாமிகளும் திறந்தார் அப்போது மகாபெரியவா சொல்லி இந்த கல்யாண பெண்களுக்கெல்லாம் கல்யாண மரத்துக்கு நல்ல கடவுள் த்துக்காக பவானியினுடைய ஒரு திருப்படம் கொடுத்தார் அது எல்லாரும் அவருக்கு கொடுத்தார் கொடுத்திருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கேன் அப்போ நான் சின்ன வயசுல அவர் பவானி சுவாமிகள் சொல்லி கொடுப்போம் அவர் எல்லாருக்கும் கொடுப்பார் அது என்னென்னா அந்த இடத்துல வரும் சரண்யே வரண்யே சுக்காரும் யமூர்த்தியும் அப்படின்னு அந்த பவானி படத்தை வச்சுட்டு பவானியை பூஜை பண்ண சொல்லி சொல்வார்கள் அப்போ அந்த கிருப்பையால் பவானி தாயாருடைய கிருப்பையால் பல பெண்களுக்கு கல்யாணம் நம்ம வந்து பசங்களுக்கு தான் பார்க்கணும் பசங்கள் நிறையா இருக்காங்க கல்யாண பெண்கள் தான் இல்லை எல்லாம் ட்ராக் மாதிரி எடுத்தோம் எல்லாம் இட குடமும் என்னென்னவோ ஆகிடுத்து சொல்லவே கூடாது அப்படியெல்லாம் ஆகிடுச்சும் ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமையில் இருக்குது இது மக்களுக்கு புரிந்தால் சரி இது வந்து செக்யூலரசங்கிற பேரில் எவ்வளோ கட்டுப்படுத்துங்கிறது புரியாமல் இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப அதாவது படிப்பு வந்து இந்த படிப்பும் லௌகீகமான படிப்பு நமக்கு வந்து நம்முடைய விஷயங்கள்லேருந்து கலாச்சாரத்திலே வெளியில் தூக்கி கொடுத்தும் ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருக்குது அப்போது இந்த பவானி தான் பவானி தாயார் கல்யாணத்தையும் ஏற்று நடத்தி வைக்கக்கூடிய தெய்வம் அதை அந்த இடத்துல சொல்லிருக்கார் சரண்யே வரண்ய சுகாரண்ய மூர்த்தி அப்படின்னு எல்லாம் வரும் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவானின்னு வரும் அப்படி நமஸ்தார நமஸ்கார மன்றத்துக்காக அம்பிகையனுடைய பக்கத்தில் அந்த ருப்பினி தயார் வருகிறாள் மேலே நாற்பத்தி அஞ்சிலிருந்து தாம் பிரவேசோ பாலா தாம்பை பிரபயசோலா விதிஷிதான் விட்ட தாம்பை பிரபயசோல விதி விஷித்தோம் விட்ட நமச்சே ராம்பிக்கே அபீட்சம்சந்துவம் பூயத் பத்தே பகவான் கிருஷ்ண தனுமோ நமச்சே ராம்பிக்கே அபீம் ஸ்வன் யுத்தம் சிவம் भूयात् पत्ति भगवान्द अदत आंधाक्षतेधूप वाससृग्य मल्यभूषण नानोपहारबलि प्रदीपलि पृथक अंधाक्षतेधूप वासृग् माल्यधूभूषण नानोपहारबलि प्रदीपलि प्रदीपलि पृथक विप्रिय पतिमति पथिमति रात समयति लवण अपुपथाबोल कंठसूत्रपलेक्षु विप्रिय पतिमति तथा तैयूते लवण अपूपथाबोल कंठसूत्रपलेक्षक्षक्षक्षक्षक्षक्षक्षक्षक्षु तस्त्रिय प्रदु शेषा युजुराशि ताभ्यो देव नमच्चक्रे शा च जगृह वधु तस् स्त्रिय प्रदृशेष युजुराज युजुराशि ताभ्यो देंी नमच्रेषा च जगृह वधु முனி பிரதமத தியக்வான் நிச்சக்கிரம் அம்பிகா கிரகாத்து பிரகிருக்கியா பாணினா பிருத்யா ரத்னமுத்ரோபோபினா முனி பிரதமத தியக்வான் நிச்சக்கிரம் அம்பிகா கிரகாத்து பிரகிருக்கியா பாணினா மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி நாலில் விட்டதே அப்போ நாதிலேன்னு பார்ப்போம் அந்த நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவானின்னு சொல்றது தான் அந்த பவானியை பற்றி நாங்கள் சொல்றது அது இப்போ கூட கிடைக்கிறது அவளுக்கு அந்த படம் அப்படி பவானி தாயார் இருந்து இதுல தேவி பகவத்தில் உசத்தியாக காண்பிக்கப்படுறது இந்த வா ஸ்லோகமே அங்கே தான் வருது சரண்யே வரணே சுக்கார் உண்ணி மூர்த்தி அப்படின்னு வரும் நமஸ்தே தாம் வை பிரவேசோலாம் விதிஞா விஷித வந்தையுபி தாம் வை பிரவேசோல விதிா விஷித வந்தையுபி நமஸே ராம்பிகே அபிட்சம் சுசந்தம் சிவம் பூயத் பிர்மேன் கிருஷ்ண தன் அனுமோத்தம் நமஸே ராம்பிக்கே அபிட்சம் சுசந்தம் சிவா பூயிர்மே பகவான் கிருஷ்ண தனுமோதம் அபி கண்டாட்ச ूपृ मल्यभूषण नानूपहार बलि प्रदीपावलि पृथक अद्भि गंधाक्षूपृ पद्मूषण अद्भि गंधाक्षते माल्यभूषणी नानोपहार बलि प्रदीपावलिथपहार बलि प्रदीपावलि பத்தே விம தர்த்தை சமூஜயம்போல கண்டு விதிம தரத்தூஜய அப்புப்பாம்போல கண்டசூல இஷபிய பிரதும் சேஷாஜு ஆசிரி தாபோ தமச்சிரேஷாச்சே வதூத்திய பிரதம் சேஷாஜு ஆசிரி தாபோ தமச்சே சேஷா அம்பிகா பிரகினா ரத்னமுதிரோபோனாவது வயதான ரொம்ப வயசான செய்ய வேண்டிய சம்பிரதாய முறைகள்லாம் தெரிந்த பிராமண க பிராமண சுமங்கலி ஸ்திரீகள்லாம் அந்த கன்னிகையை பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய பத்னியான பவானி அந்த பார்வதி தேவியை தான் இப்போ சொன்னேன் அந்த பவானியினுடைய ஒரு விசேஷம் சரண்டிய வருணிய சுகாரன் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பகவானிங்கிறாப்புல நமஸ்காரம் வணங்கப்பட்டிருந்தார்கள் அம்பிகே உங்களுடைய சந்தானங்களோட அதையாவது கணேசன் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்கக்கூடிய மங்கள ரூபியான உங்களை அடிக்கடி நமஸ்காரம் பண்ணேன் எனக்கும் நீங்கள் எப்படி வந்து சந்தானங்களோட பரமேஸ்வரனோடு இருக்களோ அப்படி எனக்கு கிருஷ்ணன் பகவான் எனக்கு பதியாக வர வேண்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணணும் ஒரு ஒரு நாள் கூட கிடையாது பகவான்கிட்ட அப்படி ஒரு அம்பிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு தீவிரமாக ஒரு பக்தியில் அக்ஷதைகளாலும் தூபங்களாலையும் பத்திரங்களாலையும் மாலைகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரங்களாலும் பலவிதமான நைவேத்தியங்கள் கொண்டு வந்திருக்கார்கள் அதனாலையும் அந்த பிரதீபாவலிமிகை அந்த விளக்கு தீபம் ஒளி கொடுக்கக்கூடிய பலவிதமான ஜோதி விளக்குகள் அறியும் அதாவது தீபங்கள் ஆறையும் அப்படியே தனித்தனியாக சுபங்கலிகளான அந்த உப்பு அப்பம் வெத்தல பாக்கு திரு மாங்கல்யம் பழங்கள் கரும்பு பூஜை பண்ணார் அதாவது இப்போ வந்து இங்கே இது பண்ணுவேன் இல்லையா இப்போ காரடியான நம்பனு அந்த மாதிரி ஒன்றும் அங்கே கர்நாடகா மகாராஷ்டிரா தேசத்தில் இதெல்லாம் உண்டும் அப்படி பிரகாரம் அப்போது சுமங்கலி சுபாசினி ஏன் மகா சுபாசினி அர்ச்சனை பிரீதா அப்படி பண்ணார்கள் அப்படி அந்த ஸ்திரீகள்லாம் வந்து ருக்மணிக்கும் நிர்மாலயத்தை பிரசாரமாக கொடுத்தார்கள் அப்படி அனுகிரம் பண்ணார்கள் ஆசீர்வாதம் பண்ணார்கள் கன்னிகையான ருக்மணியும் அம்பிகைக்கு வந்த பிராமண ஸ்ரீகளுக்கு நமஸ்காரம் பண்ணி நிர்மாலயத்தை ஸ்வீகரம் பண்ணார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா